ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சீனாவின் கலாச்சார புரட்சியின் ஆரம்பத்தை சீன கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு பொதுமக்கள் வாக்கெடுப்பின் அடிப்படையில் சிக்கிம் இந்தியாவின் ஒரு மாநிலமாக இணைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு குவைத்தில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது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 இதே எண்டவர் விண்வெளி ஓடம் இரண்டாயிரத்தி ஆண்டு மே பதினாறாம் தேதி தனது இருபத்தி மற்றும் இறுதி விண்வெளி பயணத்தை தொடங்கியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு நட்வர் சிங் இந்திய அரசியல்வாதி இந்நாளில் மறைந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதாம் ஆண்டு ஜோசப் பியூரியே